ம் பூர்ணம பூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுதட்ச பூர்ணஸ் பூர்ணமா श्री குருசா தமராச்சாரியம் கேஷவாதராம் சூத்திராஷியே புனரோ குருராத்மே தி மூதவி வோமவா திணாமூர் நம ம அச்சாரியப்பந்தே பரம் போமாணம் விதாத்து பூர்வம் யோ வை வேதாச்ச பிரகிணோதி தமை தம்ஹேவி பிராசம் முமுர்வைணமே ம்ா அசோமா சய தமசோமாய மருத்தோர்மா அமத்தம் ஹமையா எல்லாம் நமஸ்காரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஈசாவாசிய உபனிஷத் நூத்தி எட்டு உபனிஷதங்கள்ல இது ஃபஸ்ட் உபனிஷத்தா இருக்கிறது பிரதம உபனிஷதம் இந்த ஈஷாவாசிய உபநிஷத்துக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் சாந்தி மந்திரம் பார்த்து முடிச்சிருக்கோம் பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவாவ சிஷ்யத்தே இந்த சாந்தி மந்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா லட்சியம் ஒரு ஞானியோட திருஷ்டியில எப்படி இருக்கும் அப்படின்றது ஞானியோட திருஷ்டில எப்படி அப்படின்னா ஆத்மானுபூதி அடைஞ்ச பரிபூர்ணமான ஒரு ஞானியோட திருஷ்டியில பார்வையில இந்த எல்லாமே பூர்ணமாதான் இருக்கு பூர்ணத்து கண்ணியமா இந்த லோகத்துல ஒண்ணுமே இல்லை அப்ப பூர்ணமா இருக்கு அப்படின்னும்போது அங்க துக்கம் இருக்குமா அப்படின்னா எந்த துக்கமும் இருக்காது அப்ப ஞானியோட நிலையில வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டியில பூரணமா இருக்கிறதுனால தான் அவன் ஞானி இப்ப நம்ம எல்லாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா குறையோட பாக்கிறோம் இந்த தேகத்திலயோ இந்த மனசுலயோ இந்த இந்திரியங்கள்லயோ இந்த ஜகத்து மொத்த ஜகத்துலயும் எல்லாத்துலயும் குறை இருக்கு இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஷேடோ வெறும் வந்து பார்த்தீங்கன்னா இல்யூஷனா இருக்கிறது அப்போ இலூஷனா இருக்கிற இதை வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டு சுகத்தை காணவே முடியாது அப்போ லிபரேஷன் அப்படின்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா பூர்ணமா இருக்கிற பிரம்ம தத்துவத்தை தான் என்று அறிதல் தான் இந்த லிபரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்தியா இருக்கிறது அப்போ பூர்ண மதக வந்து லட்சியம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தோட சாரம் இந்த முக் சாந்தி மந்திரம் தான் சாரம் வேற இல்ல இல்லை இவ்வளவுதான் சாரமே வேதாந்தமே இவ்வளவுதான் இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் ஈஷாவாசியத்துக்குள்ளார பிரவர்த்தி பண்ண போறோம் இந்த ஈஷாவாசியத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஈஷாவாசியம் அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்படின்னா முதல் மந்திரம் ஈஷாவாசிய உபநிஷத்தோட முதல் மந்திரம் ஈஷாவாசியம் இதம் சர்வம் அப்படின்னு ஆரம்பிக்குது இந்த முதல் மந்திரத்தோட ஆரம்ப சப்தத்தையே வச்சுக்கிட்டு இந்த உபனிஷத்துக்கு பேரும் வந்திருக்கு அடுத்த உபனிஷத்து அதுவும் அதே மாதிரி ஆரம்பிக்கிறதுனால கேன உபனிஷதம் அப்படின்னு அப்ப உபனிஷத்துக்கு பெயர் காரணம் சொல்லுவோம் உபனிஷத்து இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா சப்தமே ஈஷாவாசியம் அப்படின்னு ஆரம்பித்தது அதனால இதுக்கு பேரு ஈஷாவாசியம் உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈஷாவாசி உபனிஷத்து வந்து நான் இப்போ உங்களுக்கு பண்ண போறது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரஸ்தான திரைய பண்ண வந்திருக்கீங்க மனசுல நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம பண்ண நான் பண்றது வந்து லெக்சர் இல்லை புரிஞ்சுங்க சத் சங்கம் இல்லை சத்சங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்டோரி சொல்றது ஒரு ஓஷோ ஸ்டோரி ஒரு ரமணர் ஸ்டோரி ஒரு புத்தா ஸ்டோரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சீரியலை கமெண்ட் பண்றது ஒரு ஜோக் அடிக்கிறது இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு சத் சங்கம் அப்படின்னா ஆக்சுவலா சத் தான் அது ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்டாதான் வந்து பாத்தீங்கன்னா சத் போகுது எதிர்க்க இருக்கிறவங்களை மனோரஞ்சகமா சிரிக்க வைக்கணும் சந்தோஷமா ஒரு மணி என்ன பண்ணணும் என்டர்டெயின் பண்ணணும் அது இல்ல அதே மாதிரி பிரபச்சனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சொற்பொழிவா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிர கேட்டாலோ நீங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பூரண ஞானத்தை அடைய முடியாது மனசுல நல்லா புரிஞ்சுங்க அப்ப என்ன பண்ணணும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு ஞானம் எப்படி உண்டாகணும் அப்படின்னா டெக்ஸ்டா படிக்கணும் ஒரு டெக்ஸ்ட எடுத்துக்கிட்டு ஒரு உபனிஷத்தத்தை எடுத்துக்கிட்டு ஆரம்பத்தில இருந்து எண்டு வரைக்கும் பதம் பதம் பதமா அர்த்தம் பண்ணி முடிக்கணும் ஸ்ரத்தையோட எப்படி ஒரு இன்ஜினியரிங் சப்ஜெக்டை படிக்கிறோமோ ஒரு மெடிக்கல் சப்ஜெக்ட் படிப்போமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் எடுத்து படிக்கும் போதுதான் அது ஞானமா பரிணமிக்கும் எந்த ஒரு கேப்பும் இல்லாம பூரண ஞானம் உண்டாகும் அப்ப மனசுல வச்சுங்க சுவாமி வந்து என்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ண மாட்டேன்றாருன்னு நினைக்காதீங்க இங்க ஜோக் இருக்காது ஜோக் அடிக்கிறதுக்கு வந்து லைஃப் ஒன்னும் ரொம்ப சிரிப்பா இதெல்லாம் இல்லை ஞானி புருஷனுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேலா மாதிரி இருக்கும் செலிபிரேஷனா இருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா செலிபிரேஷன் பண்ண முடியாது மாட்டிக்கிட்டு இருக்கோம் நல்லா சம்சாரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அடுத்த ஜென்மம் வந்து பாத்தீங்கன்னா கர்பாம்பூச்சியா பல்லியா இல்ல புழுப்பூச்சியா என்னன்னு தெரியாது நமக்கு அப்ப எப்படி செலிப்ரேஷன் பண்ண முடியும் சந்தோஷமா சிரிக்க முடியும் எப்படி முடியாது அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஈஷாவாசிய உபனிஷதங்கள் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதம் அப்படின்னாவே சீரியஸ்னஸ் வந்துடணும் இதை நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது சும்மா விளையாட்டுக்காக ரிஷிமார்கள்லாம் இத பண்ணல நான் இதை சேவனம் பண்ணது வந்து பாத்தீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சேவனம் பண்ணியிருக்கேன் இப்ப உங்களுக்கு உங்களுக்கு வந்து பாக்கியம் இருக்கு நல்லா நான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல படிக்கும் இந்த குளுர்ல டிசம்பர் ஜனவரியில வந்து பாத்தீங்கன்னா குளுர்ல வருவோம் ஒரு டீ இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா டீ சாப்பிட்றதுக்கு இல்லாம தான் நான் பாடம் படிச்சிருக்கேன் ஒரு நல்ல வின்டர் கிளாத் இல்லாமல் தான் பாடம் படிச்சிருக்கேன் அங்கே சாதுக்களோட ஜீவனம் வந்து அப்படி தான் இருந்திருக்கு ஒரு உருளைக்கிழங்கையும் ஒரு தாலில் வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் ஒரு நாலு தாலை போட்டு ஒரு தால் கொடுத்துருப்பாங்க எந்த எனர்ஜி ஃபுட்டும் கிடைக்காது அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டோன்னு கேஸ் தான் வரும் அப்போ குளூர் ஃபுட்டு சரி இருக்காது இருக்காது தபசு தான் அப்படி இருந்து தான் பாடம் படிச்சிருக்கோம் ஒரு மிளகா கிடைச்சா லிட்ரலா சொல்றேன் நான் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பெரிய மிளகா கிடைச்சதுன்னா குதிப்பா இன்னைக்கு ஆஹா இன்னைக்கு நல்ல பீச்சு கிடைச்சிருச்சு அப்படின்னு சப்பாத்தி ரொட்டியோட ஒரு மிளகா கிடைச்சா மிளகாக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு தெரிய வேல்யூ வந்து அந்த அளவு வேல்யூ இருந்திருக்கு அப்போ நான் அப்படி இல்ல ரிஷிமார்கள் நிறைய பேர் ரிஷிகேஷ்ல வந்து சிவானந்த சுவாமி சொல்லுவாரு நான் ரொட்டி வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருந்துச்சு சிவானந்த சுவாமியோட காலத்துல வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொட்டி வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்குல போய் அன்னக்ஷேத்திரத்துல இருந்து வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அத வந்து வச்சிருந்தா ரெண்டாவது நாள் அது எப்படி இருக்கும் தெரியுங்களா பறக்கும் தட்டு மாதிரி இருக்கும் கழுத்தை கிழிச்சிட்டு போயிடும் அது கட்டியா ஸ்ட்ராங்க ஆயிடும் சாலிடா வாயில போட்டீங்கன்னா நாக்கெல்லாம் அறுந்து போயிடும் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிடும் அந்த ரொட்டி அதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நினைச்சி நினச்சி தண்ணியில கங்கால வந்து பார்த்தீங்கன்னா துணியை கட்டி அந்த சப்பாத்தியை வந்து பார்த்தீங்கன்னா நனைய விட்டு அரை மணி நேரம் கழிச்சு ஊற வச்சுதான் சாப்பிட்டு இருக்காங்க தப்போவன் மகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற குட்டியா நீங்க உத்தரகாட்சியில போனீங்க அப்படின்னா அந்த தப்போவன் மகராஜோட குட்டியா பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம இதுலலாம் இருக்காங்களா அப்படின்னு நான் படிச்சுற காலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இருந்த இடம் வந்து விளக்கு வச்சுதான் நான் பாடம் படிச்சேன் ஒரு பாடம் படிக்கிறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஒரு மணிக்கு எனக்கு ஒரு கிளாஸ் ஒன்று டு ரெண்டு ஒரு கிளாஸ் அந்த ஒன்னு டு ரெண்டு கிளாஸுக்கு கிளம்புறதுக்கு நான் வந்து காலையில் என்னோட யாத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஷா முடிச்சிட்டு கிளாஸ்க்கு போக முடியும் கிளாஸ் முடிஞ்சு நான் திரும்ப ரிட்டன் போறது வந்து பார்த்தீங்கன்னா ஆறரை மணிக்கு நான் ரிட்டர்ன் போவேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாதுக்களும் பெரியவங்களும் இந்த வித்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன் என்னோட எனக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இருந்தரிசிமார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க சங்கரரை யோசிச்சு பாருங்க எல்லாமே பேன் லீப்ல எழுதிதான் அந்த லீப்ல எழுதி எழுதி இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புக்கை வந்து பாத்தீங்கன்னா பிரமாதமா ஒரு புக்கை அனுப்பி வச்சிருக்கேன் நான் இந்த புக்கு மாதிரிலாம் முன்னாடி இல்லை இந்த பேன் லீப்ல எழுதி எழுதி கட்டு கட்டா ஒரு புஸ்தகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ கட்டு பேன் லீஃப் பண்ணிப்பாங்க அதை உட்கார்ந்து எழுதி அதை சுமந்துக்கிட்டு சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஷியத்தை இதை நமக்கு புரொட்டக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னா ரொம்ப ஈஸியாலாம் இல்லை இப்போ இருக்கிற மாதிரி நெட்ல வந்து ஒரு பென்ட்ரைவ்ல போட்டுவிட்டு யாருக்கு வேணும் அனுப்பலாம் அப்படிலாம் இல்லை ரொம்ப டஃப் சங்கரரும் அவரோட சிஷியர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூட்டை மூட்டையா கிரந்தங்களை தூக்கிட்டு அலைஞ்சிருக்காங்க ஊர் ஃபுல்லா இந்த டெக்ஸ்ட் எழுதுறதுக்கு நமக்கு ஈஸியா சங்கர பாஷியம் இப்ப கிடைச்சிருது இதோட மீனிங் எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியவங்க விலை கொடுத்துருக்காங்க நிறைய விலை கொடுத்துருக்காங்க நான் விலை கொடுத்துருக்கேன் ஒவ்வொன்னு அப்போ இப்போ இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மனோரஞ்சத்துக்காக இதை படிக்கிறது இல்லை மோக்ஷத்துக்காக படிக்கிறது நிறைய விலை கொடுத்து இதை அனுபவிச்சிருக்கு வாங்கியிருக்கு இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னா சீரியஸா இதை படிக்கணும் இது மோக்ம் கொடுக்க போறது இது சுவாச ஈஸ்வரனோட சுவாச காற்று ஈஸ்வரனோட சுவாச வந்து பார்த்தீங்கன்னா பக்தியும் ஸ்ரத்தையோட இதை அணுகணும் ஃபர்ஸ்டு இந்த விஷயம் இதுக்கப்புறம் இந்த ஈசாவாசிய உபனிஷத்து முதல் உபனிஷத்தா வச்சிருக்கு அப்படின்னா இந்த உபனிஷத்து வந்து ஸ்ட்ரக்சரை சொல்ல போகுது ஆயிரத்தி எண்பது உபனிஷதங்கள் இதுல பிரதான உபனிஷத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதோட சாரமா இருக்கிறது நூத்தி எட்டு உபனிஷத்து இந்த நூத்தி எட்டு உபநிஷத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த வியூல பாக்கணும் எந்த விஷன்ல பாக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஈஷாவாசிய உபனிஷத் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு விஷனை கொடுக்குது லைட் ஹவுஸ் மாதிரி இந்த உபனிஷத்தை வச்சுக்கிட்டுதான் நம்ம உபனிஷத்து எந்த உபனிஷத்து பார்த்தாலும் இதோட திருஷ்டில இருந்து இதோட விஷன்ல இருந்து நம்ம பார்க்கணும் புரிஞ்சுங்க அப்போ ஒவ்வொரு மந்திரமும் நம்ம என்ன பண்ண போறோம் மூணா பிரிக்க போறோம் இந்த இந்த உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞானம் அந்த ஞானத்துக்கு சாதனம் எது அப்படின்னு கருமமும் உபாசனையும் யாரெல்லாம் எதெல்லாம் பண்றாங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மூணே மூணு தான் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புள் வந்து கருமத்தில் இருக்காங்க ஒரு போர்டீன் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உபாசனையில தியானத்துல மனச சார்ந்தவங்களா இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஞான விஷயத்துல இருக்கிறவங்க இருக்காங்க ஒரு லட்ச மந்திரங்கள் இருக்கு இந்த ஒரு லட்ச மந்திரத்துல எண்பதனாயிரம் மந்திரங்கள் ரிச்சுவலுக்காக கருமங்களுக்காக சொல்லப்பட்டவை எண்பதாயிரம் மந்திரம் பதினான்காயிரம் மந்திரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 பதினாலாயிரம் மந்திரம் உபாசனைக்காக தியானத்துக்காக சொல்லப்பட்டவை அதுக்கப்புறம் நாலாயிரம் மந்திரங்கள் உபனிஷதங்களா ஞானத்துக்காக சொல்லப்பட்டவை அப்ப ஒரு லட்ச மந்திரத்துல நாலாயிரம் மந்திரம்தான் ஆத்ம தத்துவத்தை பேசக்கூடிய மந்திரங்கள் அதுலையும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆத்மாவ சுத்த ஆத்மாவை சொல்லக்கூடிய மந்திரங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் தேருனா பெரிய விஷயமா இருக்கும் அப்போ நம்ம இந்த உபனிஷத்துல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பகவத்கீதையா இருக்கட்டும் இல்ல உபனிஷதங்களா இருக்கட்டும் இல்லை எந்த சாஸ்திரமா இருக்கட்டும் மோட்சத்தை அடையறதுக்காக எந்த சாதனை வேணாலும் இந்த இந்த பாரத இருக்கட்டும் யாரு என்ன சொன்னாலும் எந்த விஷயமா இருக்கட்டும் பக்கத்துல வந்து ஓம் சக்தி ஓம் சக்தின்னு இங்க இப்போ வந்து மாலை போட்டு பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி ஓம் சக்தின்னு இதுக்கு போறாங்க அடிகளார பார்க்கறதுக்கு போறாங்க அப்ப ஒரு பக்கம் ஐயப்ப சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரமணாசிரமத்தில் மௌனமாக வந்து பார்த்தீங்கன்னா மௌனமாக இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யோகி ஆசிரமத்தில் விஸ்ரீ சுவாமி ஆசிரமத்தில் ஸ்ரீ ஹரே ராம ஹரே ராம ராமஜபத்தை பண்ணிட்டு இருக்காங்க ராமஜபத்தை இந்த லோக்கத்தில் அவங்க எங்கே போனீங்கன்னாலும் என்ன இருக்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மம் உபாசனா ஞானம் இந்த மூணு மூணு பேக்கேஜ் அப்ப யார் யார் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இல்லைன்னா மற்றவங்களையும் சரியா புரிஞ்சுக்க முடியாது என்ன பண்ணணும் அப்படின்றதும் நமக்கு தெரியாம போயிடும் அப்போ ஒரு விஷன் நமக்கு வேணும் கருமம்னா என்ன உபாசனம்னா என்ன தியானம்னா என்ன அதோட லிமிட்டேஷன் என்ன எப்படி பண்ணனும் கருமம்னா என்ன கருமத்தோட லிமிட்டேஷன் என்ன அதை எப்படி பண்ணணும் அப்புறம் ஞானம்னா என்ன அந்த ஞானத்துல வந்து நம்ம லட்சியம் என்ன எதுக்காக நம்ம பண்ணணும் ஞானத்தோட பூரண நில அவஸ்தைனா என்ன இது எல்லாத்தையும் நமக்கு சரியா தெரிஞ்சாதான் நம்மளுடைய பிரவிற்த்தி நம்மளுடைய விவகாரம் சுத்தமா இருக்கும் நம்ம திருஷ்டி சுத்தமா இருக்கும் அப்போ அதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் உபனிஷதமா இந்த ஈஷாவாசியம் படிக்கப்படுது கொஞ்சம் டஃப்பான உபனிஷத்துன்னு சொல்லுவாங்க யாரு வந்து பாத்தீங்கன்னா ஈசாவாசியத்தை படிச்சு கொடுக்க மாட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுக்கும் போதே நான் சொல்லுவேன் என்னன்னா டஃபா கொடுத்துட்டோன்னு வச்சுக்கேன் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெதுவா மெதுவா அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க நான் டைல்யூஷனாவே குடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் லாஸ்ட் வரைக்கும் டைல்யூஷன் ஃபார்ம்லயே இருப்பீங்க அப்ப உங்களுக்கு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே ஸ்ட்ரென்த்தாவே ஆரம்பிப்பேன் பாஷ்யம் சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா முதல் பாஷ்யம் ஈஷாவாசியத்தை தான் ஆரம்பிச்சு பண்ணிருக்க ராமபிரான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றது ஈசக்கேன கட்ட பிரஷ்ன முண்டகமாண்டுக்கு தித்திரி சாந்தோக்கியம் பிரகதாரண்யம் பத்து உபனிஷத்தை அவர் கிரகணம் பண்றார் அப்ப அந்த ஆர்டர்ல தான் நம்ம படிக்க போறோம் படிக்கிற உபனிஷத்து ராமர் சொன்ன ஆர்டர் சங்கரர் அந்த ஆர்டர்ல தான் பாஷ்யம் பண்ணிருக்கார் அப்ப பெரியவங்க எல்லாரும் பரம்பரையில இந்த ஆர்டர்ல தான் பாடம் படிப்பாங்க அப்ப அதனால பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு இது முதல் வி இத படிக்காம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதை படிக்காம நிறைய பேர் இருக்காங்க ஈஷாவாசியம் படிக்காம நிறைய இன்ஸ்டிடியூஷனே வந்து பாத்தீங்கன்னா ஈஷாவாசியத்தை என்ன பண்ணும் கோர்ஸ்ல விட்டுரும் அப்போ உட்ட உட்டை மாத்திரத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா விஷன் இருக்காது எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு யாராவது பிராணாயாமம் பண்ணிட்டு பிராணாயாமத்தை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு யாராவது தியானம் பண்ணிட்டு தியானத்தை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு யாராவது பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க அவன் பூஜை பண்ணிட்டு இருக்கா யா பூஜை பண்றதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்போம் நாமஜபம் பண்ணிட்டு அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்ண முடிவு உட்கார்ந்து இருப்பாங்க கண்டனம் பண்ணிட்டு இருப்போம் எதையோ வந்துடும் அப்ப நமக்கு என்ன தெரியணும் அப்ப இந்த உபனிஷத்து என்ன பண்ண போகுது ஒரு கிளியர் விஷனை வந்து கிரியேட் பண்ண போது இதெல்லாம் ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் என்னன்னா ஆச்சாரியார் என்ன பண்றார் உபனிஷத்துக்குள்ளார பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே உபனிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் முன்னுரை பாஷ்யம் அப்படின்னு பேர் எந்ததுக்கும் ஒரு முன்னுரை இருக்கணுமே அதுக்கு என்ன பேரு அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவதாரிக்கா பாஷ்யம் அப்படின்னு பேர் உங்களோட புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா புது புக்கு யாருக்காவது அனுப்பியிருக்கிறவங்களுக்கு பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஒன் பழைய புக்கு வச்சிருந்தீங்கன்னா பேஜ் நம்பர் பிப்டி ஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்குது அவதாரிக்கா பாஷ்யம் மூல பாஷ்யம்னு போட்டிருப்பேன் புது புக்ல வச்சிருக்கவங்க பழைய புக்கு பிப்டி போர் அவதாரிக்கா பாஷ்யம் அப்படின்னா என்ன சுவாமி அதுக்கான மீனிங் நான் கீழே போட்டிருக்கேன் ஒரு கிரந்தம் வந்து பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு முன்னாடி ஏன் எழுதுறோம் எதுக்கு எழுதுறோம் இதோட தாற்பயம் என்ன அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து சொல்லி பிரதிஜான் பேருக்கு முன்னாடியே அதை வந்து சொல்லணும் அப்ப நம்ம அதை படிக்கும் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த டீச்சர் என்ன பண்ண போறார் இந்த ரைட்டர் வந்து பாத்தீங்கன்னா என்ன ரைட் பண்ண போறார் அப்படின்றத படிச்ச மாத்திரத்துல தெரிஞ்சிடும் அப்போ ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரந்தம் எழுதுறதுக்கு முன்னாடியும் அவதாரிக்கா பாஷ்யம் இல்லைன்னா சம்பந்த பாஷ்யம் அவதாரிக்கா பாஷியம் சொல்லலாம் இல்லைன்னா சம்பந்த பாஷ்யம்னு சொல்லலாம் இல்லன்னா உபோத்காத்த பாஷ்யம்னு சொல்லலாம் உபோத்காத்த பாஷ்யம் இல்லைன்னா உபக்கிரம பாஷ்யம் எது வேணா யூஸ் பண்ணுங்க ஆரம்பிச்சீங்கன்னா நான் சின்ன சின்ன நுணுக்கங்களை சொல்லிக்கிட்டே போறேன் நாலேஜ் இப்படிதான் இந்த மெத்தட இந்த மெத்தட தான் போறோம் அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம மனசுல வந்துடணும்னு இனிமே யூஸ் பண்ண மாட்டோம் முன்னுரைனு யூஸ் பண்ண மாட்டோம் எனது சம்பந்த பாஷ்யம் இல்ல அப்படின்னா அவதாரிக்கா பாஷியம் இல்லா உபோத்காத்த பாஷ்யம் இல்லைன்னா உபக்ரம பாஷ்யம் இது எல்லாமே உபனிஷத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய பாஷ்யம் பாஷ்யம்னா என்ன சுவாமி அதை நான் இப்ப சொல்ல போறதுல இதை முடிச்சதுக்கு பிறகு பின்னாடி சொல்ல போறேன் இப்ப முன்னுரை பாஷ்யம் பாஷ்யம்ன்றதுக்கு அர்த்தம் டைரக்டா மீனிங் எடுத்தீங்கன்னா கமெண்ட்ரி ஒரு விளக்க உரை ஒரு டீடைலா வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு பேரு பாஷ்யம் அப்படின்னு பேரு கமன்ட்ரின்னு எடுத்துங்க விளக்க உரைன்னு எடுத்துங்க அப்ப சங்கர அவஷ்யம் இந்த அவதாரிக்கா பாஷ்யத்தை அப்ப எந்த உபனிஷத்தை நீங்க படிக்கிறதா இருந்தாலும் இந்த அவதாரிக்கா பாஷியம் ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கு ரெண்டு பேராகிராப் இருக்கு இந்த ரெண்டு பேராகிராஃப வந்து பாத்தீங்கன்னா மனசுல எப்பவுமே வச்சுக்கிட்டு பண்ணணும் அப்போ அவதாரிக்கா பாஷ்யம் சொல்லியாச்சு இதுக்கப்புறம் ஒவ்வொன்றான் நான் படிக்க ஆரம்பிச்சேன் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புக் ஒர்க்கில் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பாஷ்யத்தை வந்து பார்த்தீங்கன்னா மூல பாஷ்யம்னு போட்டுட்டு அந்த மூல பாஷ்யத்தை சின்ன சின்ன பேராகிராஃபா நான் என்ன பண்ணியிருக்கேன் வெ துண்டு துண்டாக்கி கொடுத்துருக்கேன் எதுக்கு அப்படின்னா நமக்கு புத்தி சாமர்த்தியம் ரொம்ப கம்மியா இருக்கு சம் ரிஷிகேஷல படிக்கிறவங்களுக்குலாம் அப்படிலாம் இல்ல கிரந்தம் படிக்கிறவங்களுக்குலாம் அப்படியே விட்டு நம்மளால நிக்க முடியாது கண்ணை மூடிட்டு திரும்பும் போது எங்க போச்சினே தெரியாது எங்க ஆச்சாரியரோட வேகத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு ஒரு லைட்டா ஒரு கவனக்குறை உண்டாச்சுன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கோம் எங்க போகுதுன்னே தெரியாது அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளால முடியாதுன்றதுனால நான் என்ன பண்ணிருக்கேன் சின்ன சின்ன துண்டு துண்டா வெட்டி உங்களுக்கு அதுக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் கூட ஒருத்தர் ஆச்சாரியர் சொல்லாம அது சரியா விளங்காது அதனால ஒவ்வொரு பாசியத்தோட துண்டையும் நான் படிச்சுக்கிட்டே வரேன் முதல்ல ஆரம்பிக்குது ஆச்சாரியார் மங்களத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் ஈஷா வாசியம் இத்தியாதயோ மந்திராக கருமசு அவிநியுக்தாக யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்தை பார்த்து பயந்துராதிங்க நம்ம படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மூலத்தை அனுசரணம் பண்ணி போகணுன்றதுனால நான் பாஷ்யத்தோட சேர்ந்து சொல்றேன் என்னோட கபோல கல்பிதத்தை எல்லாம் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைட்லைன் அப்ப பாஷ்யத்தை பிடிச்சுக்கிட்டே நம்ம போக போறோம் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதம் தெரியாதோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிக்கவும் தெரியாதோ வெறுமனை தமிழ்ல நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க சம்ஸ்கிருதத்தை ஃபாலோ பண்றவங்க சம்ஸ்கிருதத்தை ஃபாலோ பண்ணுங்க ஈஷாவாஸ்யம் இத்தியாதயோ மந்திராக கருமசு அபிநியுக்தாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார் ஆச்சரியர் ஈஷாவாஸ்யம் இத்தியாதையோ மந்திராக ஈஷாவாஸ்யம் முதலான மந்திரங்கள் ஈஷாவாஸ்யத்துல எத்தனை மந்திரங்கள் இருக்கு பதினெட்டு மந்திரங்கள் இந்த உபனிஷதத்துல இருக்கு அப்போ ஈஷாவாஸ்யம் முதல் மந்திரம் ஈஷாவாஸ்யம் கீதம் சர்வம் அப்படின்னு ஆரம்பிக்குது ஈஷாவாசியம் ஆரம்பிக்கிற முதல் மந்திரத்திலிருந்து இருக்கிற பதினெட்டு மந்திரங்களும் கருமசு அவிநியுக்தாக கருமங்களில் விநியோகிக்கப்படுபவை அல்ல கருமங்களில் பிரயோகிக்கப்படுபவை அல்ல எந்த ஒரு ரிச்சுவல்லையும் இதை யூஸ் பண்ணக்கூடியவை இந்த மந்திரங்கள் அல்ல ஸ்டேட்மெண்ட் இதை நல்லா புரிஞ்சுங்க உபனிஷத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஈசாவாசியத்துக்கு மட்டுமில்ல எல்லா உபனிஷத்துக்கும் இதுதான் உபனிஷத மந்திரங்களை எந்த ஒரு ரிச்சுவல்லும் பயன்படுத்தி ஏன் சுவாமி ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு ஆச்சாரியரே ஆன்சர் பண்றார் தேஷாம் அகர்மசேசஸ்ய ஆத்மனோ யாத்தாத்மிய பிரகாசகத்வாத் தேசம்னா இந்த மந்திரங்கள் எது ஈசாவாசிய முதலான அந்த மந்திரங்கள் கருமத்துக்கு அங்கமல்லாத ஆத்மாவை உடைய ஆத்மாவினுடைய யதார்த்த யாத்தாத்மிய பிரகாசகத்வாத் யதார்த்த சுரூபத்தை ஆத்மான என்ன அப்படின்னு ஆத்மாவோட யதார்த்த சுரூபத்தை பிரகாசப்படுத்துகின்றவைகளாக இந்த மந்திரங்கள் இருக்கின்றன சரி இருந்துட்டு போற சுவாமி ஒரு ஹோமத்துல வந்து ஹோமத்துல படிக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா படிக்க முடியாதுன்னா ஒரு கர்மா பண்றோம்னு வச்சுங்களேன் என்னெல்லாம் வேணும் இப்ப நான் வந்து ஒரு பூஜா பண்றேன் பூஜா பண்றதுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு பானலிங்கம் வச்சிருக்கேன் ஒரு சால இருக்கு விஷ்ணுக்கு சால கிராமம் ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பானலிங்கம் அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொர்ணம் பத்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலஹஸ்தியில இருக்கிற நதியில இருந்து ஒரு ஒரு சின்ன கல் எடுத்து வச்சிருக்கோம் ஸ்ரீசக்கரம் வச்சிருக்க அப்ப ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு மூர்த்தம் இருக்கா ஒரு விக்கிரகம் வச்சு ஆராதனை பண்றோம் என்னெல்லாம் வேணும் ஒரு மூர்த்தம் வேணும் அதுக்கப்புறம் அந்த பூஜை பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய திரவியங்கள் வேணும் ஏக பதினோரு திரவியங்களை வச்சிருக்கோம் ஜலம் வேணும் அப்புறம் சந்தனம் வேணும் அப்புறம் பன்னீர் வேணும் இது மாதிரி ஒவ்வொரு அபிஷேகம் பண்றதுக்கும் எல்லா திரவியங்கள் வேணும் புஷ்பம் வேணும் அது அப்புறம் தூப்பம் தீபம் நைவேத்தியம் வேணும் இதை பண்றதுக்கான பூஜாரி நாம் பூஜை பண்ற நான் இருக்கணும் பூஜை பண்ற சாதகன் அப்ப இது எல்லா டுவாலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே டுவாலிட்டி தான் துவைத்தம் தான் அதுல என்னென்னலாம் வேணும் அப்படின்னு கேட்டா யார் வேணும்னா கர்த்தா வேணும் நான் செய்பவன் பூஜை செய்பவன் அப்படின்ற ஒரு ஆள் இருக்கணும் கர்த்தா இருக்கணும் அதுக்கப்புறம் நான் பூஜையை பண்றேன் அவனுக்கான ஆப்ஜெக்ட் ஒரு கருமா இருக்க என்ன ஆயிடுச்சு கர்த்தா வேற கர்த்தாவினால செய்யக்கூடிய கருமம் வேற அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கணும் நான் கருமம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய இருக்கணுமே அதுக்கு பேர் கரணம் அப்படின்னு பேரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதை நீங்க பண்றதா இருந்தாலும் இந்த லோக்கத்துல எந்த கருமத்தை பண்றதா இருந்தாலும் செய்பவன் செய்யப்படும் பொருள் அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் இது மாதிரி எல்லா காசு வேணும் நிறைய காசு இருக்கு காரணங்கள் இருக்கணும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேதத்தோடு கூடியது புரியுதுங்களா இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மந்திரங்கள் இந்த உபனிஷத மந்திரங்கள் என்ன பண்ண போகுது அப்படின்னா கருமத்திற்கு அங்கமல்லாத ஆத்மாவினுடைய யதார்த்த சுரூபத்தை பிரகாசப்படுத்த போகுது கருமத்துக்கு அங்கமல்லாத ஆத்மா ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு நான் வச்சிருக்கிற பானலிங்கம் ஜலம் புஷ்பம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூப்பம் தீபம் நைவேத்தியம் இதெல்லாம் கர்மத்துக்கு அங்கம் பார்ட் அங்கம் பார்ட் எந்த ஒரு கருமா பண்றதா இருந்தாலும் ஆத்மாக்கு டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் நான் இப்ப நான வந்து நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்க வந்துருதா அப்படிங்கன்னா கான்சியஸ் ஹேண்டில் பண்ணவே முடியாது அபிஷேகம் பண்றேன் பானலிங்கம் வேற அதுக்கு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி நல்லா அபிஷேகம் பண்ணி திரைப்பண்டம் போட்டு எல்லாம் ஜலம் ஆப்ஜெக்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பூஜைக்கு வச்சிருக்கிற எல்லா பதார்த்தங்களும் எனது ஆப்ஜெக்டா இருக்கு ஒரு கருமத்தை பண்ண முடியும் பேனா எடுத்தாச்சு இது ஆப்ஜெக்டா இருக்கு இதை எடுத்து நான் என்ன பண்ண முடியும் எனக்கு அந்நியமா இருக்கிறதுனால இதை வச்சு எழுத முடியும் அப்ப கருமத்துல ஒண்ணு பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன இருக்கணும் எனக்கு அந்நியமா இருக்கிறத நம்ம கண் பயன்படுத்த முடியும் இந்த தேகத்தை நான் என்ன பண்றேன் பயன்படுத்துறேன் இந்த தேகமும் என்ன அப்படின்னா கருமத்துக்கு அங்கம் ஆயிடுது நானை பயன்படுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா நானை எங்கேயுமே பயன்படுத்த முடியாது நான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இல்லை அப்ப ஆப்ஜெக்ட் இருக்கிறத மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு கருமத்துக்கு பயன்படுத்த முடியும் அப்ப நான்றது வந்து கருமத்துக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா நான் நான்ற அந்த ஆத்ம தத்துவம் எந்த ஒரு கருமத்துக்கும் பேசாதான் இருக்கும் ஒழிய அது அந்த கருமத்துக்கு உள்ளார அது ஒரு பார்ட்டா வந்துடாது மனசுல நல்லா புரிஞ்சுங்க நான் படிக்கிற நான் எழுதுற நான் பேசுற நான் பூஜை பண்றேன் நான் தியானம் பண்றேன் நான் தூங்குறேன் நான் வாக்கிங் பண்றேன் எல்லா கருமத்திலும் என்ன இருக்கு நான் ஒரு யாகம் பண்றேன் எல்லா கருமத்திலயும் என்ன இருக்கு நான் இருக்கா யாரு பண்றா நான் பண்றேன் நான் யாரு பரமஹம்சாரம் தான் பரமஹம்சாரம் தான்றது யாரு இந்த தேகம் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா தேகம் முதல் கொண்டு புத்தியில இருந்து ஆரம்பிச்சு தேகம் மனசு புத்தி இந்திரியங்கள் வெளியில இருக்கிற இன்ஸ்ட்ரூமெண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும் கருமத்துல நம்ம பயன்படுத்த முடியும் ஆனா நான் வந்து கருமத்துல பயன்படுத்த முடியாது இந்த நான் சொல்றேன் ஆகாசம் எக்ஸாம்பிள் என்னது ஆகாசம் ஆகாசத்தை வந்து நம்ம எங்கேயாவது யூஸ் பண்ண முடியுமா ஒரு ரெண்டு கிலோ ஆகாசம் கொண்டு வாங்கி சொல்ல முடியுமா ஒரு ஒரு பத்து கிலோ ஆகாசத்தை இங்கிருந்து அங்க கொண்டு போவாங்க இங்க கொண்டு வாங்கு விவகாரம் இருக்கா எந்த விவகாரம் நடந்தாலும் ஆகாசத்துல தான் நடக்குது ஆனால் ஆகாசத்தை நம்ம எந்த விவகாரத்திலையும் எந்த கருமத்திலையும் யூஸ் பண்ண முடியாது நல்லா புரிஞ்சுங்க ஸ்பேஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த விவகாரத்திலையும் ஸ்பேஸ் இல்லை அதனால்தான் சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆகாசத்தை வந்து அவங்க வந்து ஒரு எலிமெண்ட்டாகவே நிறைய சயின்டிஸ்ட் வந்து அக்செப்ட் பண்றதில்லை ஏன்னா விவகாரத்தில் இல்லை நடக்குர்மத்துக்கு அங்கமா நம்ம பயன்படுத்த முடியாதோ ஒரு பார்ட்டா யூஸ் பண்ண முடியாதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா இந்த ஆகாசத்துக்கும் பேசா இருக்கிறது சர்வ வியாபகமா இந்த ஆத்மாவை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா கருமத்துக்கு அங்கமாக்க முடியாது அங்கம்னா ஒரு பார்ட்டா ஆக்க முடியாது ஜன மாதிரி பானலிங்க மாதிரி துப்பதிப்ப நைவேத்தியம் மாதிரி அதை பயன்படுத்த முடியாது அப்ப அது என்னது அப்படின்னா அதுதான் இங்க சொல்லியிருக்கு அந்த ஆத்மம் வந்து பாத்தீங்கன்னா அகர்மசேஷஸ்ய கருமசேஷம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமத்துக்கு அங்கத்துக்கு பேரு கருமசேஷம் அகர்மசேஷம்னா என்ன அர்த்தம் கருமத்திற்கு அங்கம் அர்த்தம் எது கருமத்துக்கு அங்கம் இல்லை ஆத்மா கருமத்துக்கு அங்கமில்லை இல்லை நானை எந்த கருமத்திலையும் பயன்படுத்த முடியாது அதனால என்ன பண்ண போது இந்த உபனிஷதங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமத்துல முடியாத இந்த ஆத்மாவை நானை பற்றி என்ன பண்ணுது யதார்த்தம் என்னன்றத சொல்ல போகுது யாத்தாத்மியம் அப்படின்னா இருக்கிறத இருக்கிற மாதிரி யம்மாவை வந்து நமக்கு போதம் பண்றதுதான் இந்த உபனிஷதங்களோட தாக்கியம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை சொல்லக்கூடிய இந்த மந்திர ஆத்மாவை கருமத்துல யூஸ் பண்ண முடியாது அதனால இந்த ஆத்மாவை பத்தி பேசக்கூடிய உபனிஷதங்களையும் என்ன பண்ண முடியாது எந்த ஒரு கருமத்திலையும் எந்த ஒரு ரிச்சுவல்லையும் யூஸ் பண்ண முடியாது பண்ணக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுங்க இதுக்கப்புறம் ஆச்சரிய சொல்றார் ஏன் பண்ணக்கூடாது சுவாமி ஏன் பண்ணக்கூடாது பண்ணா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ற யாத்தாத்மியம் ஆத்மனக ஆத்மனக யாத்தாத்மியம் ஆத்மாவோட யதார்த்தம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தத்துவ அபாப்ப வித்த ஏக்கத்துவ நித்தியத்துவ அசரீரத்துவ சர்வகதத்துவ ஆதி ரொம்ப அருமையான வார்த்தை ஏன் பயன்படுத்த முடியாது ஆத்மாவை ஏன் பயன்படுத்த முடியாது ஆத்மா எதுக்காவது யூஸ் பண்ண முடியாது ஆத்மாவ அப்படின்னா லட்சணமே ஆச்சரியப்பட்டது ஆத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமானது அப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் சாமி இந்த தேகம் டெய்லி ரெண்டு பேரை மூணு வேற குளிச்சாதான் இது ஆறாம இருக்கு இது சுத்தமா இது மலமும் மூத்திரமும் சேர்ந்து இருக்கு அப்போ இந்த தேகம் அசுத்தம் அப்ப நான் சொல்றது இந்த தேகத்தை தப்பா புரிஞ்சு வச்சிருக்க இந்த தேகம் ஆத்மா இல்லை ஆத்மா எப்படிப்பட்டது சுத்தமானது நான் நான் எந்த காலத்திலையும் பொல்யூஷன் ஆகவே இல்லை பொல்யூட் ஆகவே இல்லது நித்திய அத சொல்றது சுத்தத்துவ ஆத்மா எப்படிப்பட்டது சுத்தத்தன்மையுடையது அப்பாப்பித்தவ பாப்ப சம்பந்தம் இல்லாதது பாப்பத்தினால் பீடிக்கப்படாதது இந்த மனசு என்ன பண்ணுது தெரியுங்களா பாப்பம் பண்ணிட்டீங்கன்னா கில்ட்டி வந்துடும் புண்ணியம் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா பெருமையா இருப்பீங்க ஆஹா நான் ஒரு அன்னதானம் பண்ணிட்டேன் ஒரு பூஜை பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதாவது பாப்ப ஐயோ நான் பாப்பம் பண்ணிட்டேனே அப்படின்னு துக்கப்படும் அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய பாப்பத்தோட சம்பந்தப்பட்டது ஆனா இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய பாப்பம் சம்பந்தமே இல்லாதது நான் பாப்பி எதை பாப்பின்னு சொல்றோம்னா மனசுதான் பாப்பின்னு சொல்றோம் புண்ணியாத்மான்னு சொல்றோம் இந்த நான் எப்பவுமே நானா இருக்கிறது அப்ப என்ன அர்த்தம்னா புண்ணிய பாப்பத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாதது அப்பாப்பது மட்டும் இல்ல ஏக்கத்துவம் இந்த ஆத்மா எப்படிப்பட்டது சரீரம் அநேக்கம் விதவிதமா எத்தனை பேர் நம்ம உட்கார்ந்து பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நாப்பத்தஞ்சது பேர் உட்கார்ந்து பாடம் கேட்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட சரீரமும் வேற வேற ஆனா இதுல இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கே எல்லாரும் என்ன பண்றோம் நான் நான் நான் சொல்றோம் இந்த நான்ல ஏதாவது டிஃபரெண்ட் இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இந்த லோக்கத்தில் இருக்கிற சர்வ ஜீவராசிகளும் தான் சொல்லும் அந்த ஒரே ஒரு நான் தான் அது மட்டும் இல்ல நித்தியத்துவ இந்த ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கு நித்தியமான தன்மை உடையது நித்தியத்தன்மையை உடையது நித்தியத்தன்மைனா போகும் சரீரம் பிறந்துச்சு சரீரம் சொத்து போகும் இந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாவே இல்ல மரணமே இல்லாதது நான் வந்து பாத்தீங்கன்னா மத்த தேகத்துல நான் இருந்துகிட்டு இருக்குல்ல அப்ப தேகத்துக்கு மே இந்த நானுக்கு மேல தேகம் வருது தேகம் போகுது ஆனா இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மமும் எடுக்கிறது இல்ல மரணிக்கிறதும் இல்ல ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அசரீரத்துவ ஏன்பா அது நித்தியமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சரீரம் இல்லை சரீரம் இல்லாத தன்மை உடையது இந்த ஆத்ம தத்துவம் அப்ப ஆத்மாவுக்கு வந்து நான்கு மேலீரம் நான் பிரசாத் நானுக்கு மேல பிரசாத் இருக்கு நான் வேதனிஷ்டானந்தா நானுக்கு மேல வேதனிஷ்டானந்தான நான் வினோத் நானுக்கு மேல வினோத் இருக்கு நான் பறவை பக்ஷி மேல பட்சி இருக்கு நான் தேவன் நானுக்கு மேல தேவனோட சரீரம் இருக்கு நான் மிருகம் நானுக்கு மேல மிருக சரீரம் இருக்கு அப்ப நானுக்கு மேலதான் இருக்கு ஒழிய நான் வந்து பாத்தீங்கன்னா சரீரம் இல்லாதது சரீரத்து சரீரம் எதெல்லாம் சரீரத்தை உடையதோ அது மரணிக்கும் அப்ப சரீரம் இல்லாத ஆத்ம தத்துவத்துக்கு மரணம் இல்ல மரணம் இல்லாத தத்துவம் நித்தியமானது அப்ப நித்தியமானது எதனாலன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சரீரம் இல்லாததுனால அது நித்தியமானதா இருக்கு அதான் அசரீரத் அசரீரத்து அர்த்தம் ஷரீரம் இல்லாத தன்மை உடையது அது மட்டும் இல்ல இந்த எப்படிப்பட்டது சர்வகத சர்வத்தையும் அடைஞ்சதா இருக்கிறது எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் இருக்கு சினிமா ஸ்கிரீன் சினிமா ஃபுல்லா வியாபிச்சிருக்கா எல்லா சினிமாவும் நம்ம பார்க்கிற திருஷ்யங்கள் காட்சிகள் எல்லாம் ஹீரோ வில்லன் எல்லாமே எல்லாமே எங்க இருக்கு ஸ்கிரீனுக்கு மேல இருக்கு ஸ்கிரீன் எங்க இருக்கு ஃபுல்லா வியாபிச்சிருக்கு சினிமால வந்து அமெரிக்காவை காட்டுறான் அப்படின்னா அந்த ஸ்கிரீன் அமெரிக்காவையும் சென்றடைஞ்சிருக்கு சொர்க்கத்தை காட்டுறான் அப்படின்னா சினிமால சொர்க்கத்தையும் சென்றடைஞ்சதா இருக்கு எந்த இடத்தை காட்டினாலும் அந்த இடத்தை வந்து அடைஞ்சதா இருக்கிறது அந்த ஸ்கிரீன் அதே மாதிரி இந்த நான் நான் இல்லாத இடம் எங்க இருக்கு அப்படின்னா ஒரு இடமும் இல்லை எல்லா இடத்தையும் அடைஞ்சதா சர்வ வியாபகமா இந்த நான் நான்ற தத்துவம் இந்த தேகம் வந்து லிமிட்டா இருக்கு இந்த தேகம் திருவண்ணாமலையில இந்த ரூம் இந்த குட்டியாவுக்குள்ளாரு என்னோட ரூம்க்குள்ளாரு நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம்னு சொல்றது லிமிட்டா இருக்கு ஆனா வந்து இந்த நான் நான்றது வந்து அன்லிமிட்டா இருக்கிறது அப்ப மெதுவா மெதுவா கல்பனா பண்ணுங்க மெதுவா மெதுவா அந்த நானை பத்தி யோசிக்க ஆரம்பிங்க நான் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமானது அப்ப இந்த சரீரம் இல்லை ஆத்மா ஆத்மா நான் அது மட்டும் இது பாப்ப சம்பந்தம் இல்லாதது அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்தக்கரணம் மனசு புத்தி சித்தம் இதெல்லாம் ஆத்மா இல்லை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கத்துவம் அப்ப நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் நான் நான் வந்து அநேக்கம் அப்படி நிறைய ஜீவராசிகள்லாம் இருக்கேன் இல்லை இல்ல ஜீவராசிகள் நம்ம சொல்றது எல்லாமே தேகத்தை தான் சொல்றோம் தேகத்துக்கு கீழே இருக்கிற நான் ஒரே ஒரு நான் ஆத்மான்றது ஒன்னே ஒண்ணுதான் ஆத்மா அது அப்புறம் நித்தியமானது ஆத்மாக்கு மரணம் இல்ல நித்தியமானது ஏன் அப்படின்னா அது சரீரம் இல்லாததா இருக்கு சரீரம் இல்லாதது மட்டும் அது ஆகாசத்தை போல வந்து எப்படி இருக்கு வியாபிச்ச தத்துவமா இருக்கு இந்த விதமா ஆதி வட்சியமானம் இது மாதிரி லக்ஷணங்கள் ஆத்மாவோட யதார்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த உபனிஷதங்கள் சொல்ல சொல்ல போகின்றன இப்ப நம்ம முதல் உபனிஷத் படிக்க போறோம் ஆத்மாவோட லட்சணங்கள் ஆத்மாவோட உண்மை சுரூப்பம் அப்படின்னு இனி வரக்கூடிய நம்ம படிக்கக்கூடிய எல்லா உபனிஷதங்களும் ஆத்மாவோட யதார்த்த சொரூபத்தை சொல்ல போறதா இருக்கு தத்துச்ச கருமனா விருத்தியத்தை இந்த மாதிரி லட்சணத்தை உடைய ஒரு வஸ்துவ நம்ம என்ன பண்ண முடியாது கருமத்தில யூஸ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அது கருமத்துக்கு விரோதமானது தத்துச்சனா அந்த விதமான லட்சணங்களை அந்த ஆத்மா கருமனா விரோத கருமத்தோடு விரோதத்தை அடைகின்றது கரும வந்து பார்த்தீங்கன்னா அதோட விரோதங்க எப்படி விரோதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னேன்ல ஒரு கருமத்தை பண்றதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அநேக துவைத்த வஸ்துக்கள் இருக்கணும் ஒரு கருமம் சம்பவிக்கின கர்த்தா நான் நான் செய்பவன் எதை செய்ய போறேன் ஒரு பூஜை பண்ண போறேன் ஒரு பிஸ்னஸ் பண்ண போறேன் ஒரு வியாபாரம் பண்ண போறேன் எந்த கர்மத்தை பண்றதா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரீரம் இருக்கணுமா ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன வரணும் ஒரு கர்மா பண்றதுக்கு பர்ஸ்ட் எடுத்தோட சரீரம் வேணும் ஆனா ஆத்மா சரீரம் இல்லாதது அப்ப எப்படி கர்மாத்துல கர்மத்தை பண்ண முடியும் ஆத்மாவை கருமத்துல யூஸ் பண்ண முடியாது எதுக்கு சரீரம் இருக்கோ அதுதான் கர்மம் பண்ண முடியும் சரீரம் இல்லாதது கருமத்துல யூஸ் பண்ண முடியாது இப்ப நம்ம யூஸ் பண்ற எல்லா வந்து பாத்தீங்கன்னா அசுத்தமானது நான் வந்து பாத்தீங்கன்னா பூவை பறிச்சுட்டு வருவோம் பூவை பறிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜலத்தினால் பூவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரத்தை சொல்லி வந்து பாத்தீங்கன்னா புரோக்ஷனம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்துறோம் பூஜை ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா தன்னையும் சுத்தப்படுத்திக்கிட்டு கலச ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா கலசத்துல ஜலம் போட்டு அந்த ஜலத்துல வந்து பார்த்தீங்கன்னா மந்திர பிரயோகம் பண்ணி அந்த ஜலத்துல இருக்க கலசத்துல இருக்க ஜலத்தை எடுத்து எல்லாத்திலயும் தெரிக்கிறது புரோக்ஷனம் பண்றது தன்னையும் புரோக்ஷனம் பண்ணிக்கிறது திரவிய பூஜா திரவியங்களை எல்லாத்தையும் புரோக்ஷனம் எதுக்கு அப்படின்னா சுத்தீகரணம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லோக்கத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் பக்ஷி ஏதாவது வந்து உட்கார்ந்து இருக்கும் ராத்திரி அந்த அந்த செடியில எதாவது யூரின் பாஸ் பண்ணிருக்கலாம் ஒரு சின்ன பட்டாம்பூச்சி வந்து யூரின் பாஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் அந்த பூல ஒரு பழத்தை வந்து நைவேத்தியம் பண்ண போறான் அந்த பழத்தை வந்து யாராவது ஒரு புழு வந்து கடிச்சிருக்கலாம் எச்சில் பண்ணியிருக்கலாம் ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம சுத்தம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அசுத்தம் இருக்கலாம் நான் பண்ற நிறைய பூஜா தெரிவியத்துல எதோ தோஷங்கள் இருக்கும் அப்போ எல்லா கருமத்துல யூஸ் பண்ற எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா தோஷத்தோட அழுக்கோட சேர்ந்தது சுத்தம் இல்லை ஆனா ஆத்மா எப்படிப்பட்டது சுத்தமானது அப்ப நீங்க கருமத்துல யூஸ் பண்றது எல்லா அசுத்தமான வஸ்துக்கள் என்ன இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா நித்திய சுத்தமானது அதை எப்படி சுத்தப்படுத்துறது சுத்தப்படுத்த முடியாது அப்ப சரீரம் ஆத்மாக்கு அதுக்கப்புறம் அது சுத்தமானது அப்புறம் கர்மா யூஸ் பண்ணணும் அப்படின்னாவே அநேக்கம் இருந்தாதான் கருமா சித்திக்கும் அப்ப ஏக்கமா இருக்கிற வஸ்தில கருமம் சித்திக்கவே சித்திக்க தூக்கத்துல நீங்க நானா இருக்க சுகமா தூங்குனேன் அங்க ஏதாவது பண்ணுமா தூக்கத்துல ஏதாவது கருமா நடந்துச்சா சொப்பனத்துல கருமா நடந்துச்சு சொப்பனத்துல நான் போனேன் வந்தேன் எல்லாம் பண்ண ஹரித்துவார் போனேன் நல்லா நீச்சல் அடிச்ச கங்கால ஒரு ட்ரெக்கிங் பண்ண எல்லாம் பண்ண சொப்பனத்துல ஆனா வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப் போனோன்னு அங்க ஒண்ணுமே கர்மாவே இல்லை ஏன் கருமா இல்ல அப்படின்னா தூக்கத்துல இருக்கிற நான் வெறும் ஏக்கமா இருக்கு அப்ப ஏக்கமா இருக்கிற இடத்துல ஒன்றா இருக்கிற இடத்துல கருமம் சம்பவிக்காது ஒரு கருமம் சம்பவிக்கணும் அப்படின்னா அநேக்க வஸ்துக்கள் இருக்கணும் இப்ப லேப்டாப் இருக்கு செல்போன் இருக்கு புஸ்தகம் இருக்கு கண் இருக்கு இந்த தேகம் இருக்கு இத்தனை இருக்கிறதுனால தான் இப்ப பாடம் படிச்சு கொடுக்க முடியுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்காது மூக்கு வாயின்னு அநேக்கம் இருக்கிறதுனால தான் தேகம் இருக்கிறதுனால தான் நீங்க பாடம் படிக்க முடியுது கேட்க முடியுது அப்ப எந்த கருமா பண்றதா இருந்தாலும் துவைத்தில மட்டும்தான் கருமா நடக்கும் அத்வைதத்துல வந்து பாத்தீங்கன்னா கருமா சம்பவிக்காது அப்போ ஆத்மா அத்வைத்தமா இருக்கு ஏக்கமா இருக்கு அதனால அதுல கருமம் சம்பவிக்காது அப்ப அதனால வந்து சொல்றாரு கருமத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா வந்து கருமத்தோட வந்து பாத்தீங்கன்னா விருத்தியதே கருமத்தோட விரோதப்படுது எங்கெல்லாம் ஒரு கருமா வேணுமோ அங்கங்கள்லாம் துவைத்த வஸ்துக்கள் இருக்கணும் எந்த இடத்துல வந்து ஆத்மாவா இருக்கோ அந்த இடத்துல துவைத்தம் இல்ல அப்ப துவைத்தம் இல்லாத இடத்துல கர்மம் சம்பவிக்காது ஆத்மாவோட யதார்த்த சுரூப்பம் வந்து பாத்தீங்கன்னா கருமத்தோட விரோதப்படுகின்றது இது யுக்த இந்த விதமா ரொம்ப யுக்தம் யுக்தம்னா பொருத்தமானது எது பொருத்தம் ஏஷாம் கர்மசு முதல் ஸ்டேட்மெண்ட் சொன்னோம்ல இந்த மந்திரங்கள் கருமத்தில் விநியோகிக்கப்படுபவை அல்லது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நிரூபணம் பண்றதுக்காக த்ரீ லைன்ஸ் பாசியம் பண்ணிருக்க எதுக்காக ஹைலைட் ஈஷாவாஸ்யாதையோ மந்திராக கருமசு அவிநியுக்தா சிம்பிள் சாமி இதை எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்பஸ்ங்க பர்பஸ் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த வேத மந்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக பிரயோகப்படுத்தணும்னா நம்மளுடைய மோக்ஷத்துக்காக மட்டும் பிரயோகப்படுத்தணும் யாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தத்தை இந்த உபனிஷத்த மோக்ஷத்துக்கு பிரயோகப்படுத்துறானோ அவருக்கு இந்த ஜென்மம் நாசம் ஆயிடும் முக்தி கிடைச்சிடும் இந்த லோக்கத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் இத வேற வேற பர்பஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேதாந்தம் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேதாந்தம் இல்லை இத வந்து பாத்தீங்கன்னா வேற வேற பர்பஸுக்காக யூஸ் பண்ணி வேற வேற விஷயங்கள்லாம் இதை வந்து பண்ணிட்டாங்க மோட்சம் கிடைக்கல நிறைய பேருக்கு லோக்கத்துல நிறைய சம்பாதிச்சாச்சு நிறைய சம்பாதிச்சாச்சு லோக்கத்துல அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய குரு இருந்தார் அந்த குரு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க கேரளால வந்து பாத்தீங்கன்னா மாயம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க ஆனந்தமை அந்த அம்மா மாயம்மான்னு பேரு அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில இருக்கிறாங்க இவரு இந்த குருநாதர் வந்து பெரிய பெரிய லோகத்துல பெருசுத்தமானவர் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்மா கிட்ட போறாங்க அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்ம நிஷ்டையில இருந்தவங்க அவதூத அவஸ்தையில நல்லா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபத்தை ஸ்தித்தில இருந்தவங்க இப்ப சமீபத்தை ஒரு ஐம்பது அவர் வருஷத்துக்கு முன்னாடி அப்ப அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா போய் நமஸ்காரம் பண்றாரு அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்காரு சொருப்பத்துல ஆனந்தமா இருக்காங்க ரமண பகவான் மாதிரி அப்ப இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து சொல்றார் இவர் யாரு இவரு அப்படின்னு அந்த அம்மா கேட்கிறாரு இவர் தான் இந்த சுவாமி சோன் சோ சொல்லியாச்சு சொல்லிட்டு பெரிய வேதாந்தெல்லாம் சொல்லி எல்லாம் உலகத்துக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு லோக்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த அம்மா ஒரே ஒரு சப்தம் கேட்டாங்க உனக்கு யாருப்பா கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு கேட்டாங்க லோக்கத்துக்கெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்க மங்களம் பண்ணிட்டு இருக்க உனக்கு யாரு கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு கேட்டாங்க அதோட திரும்ப வந்துட்டார் அவ்வளவுதான் அப்ப இந்த சாஸ்திரத்தை வச்சு ஒரு நல்லா தெரிஞ்சுங்க வேத சப்தம் நீங்க எதை கேட்டாலும் கொடுக்கும் வேத சப்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டாலும் கொடுக்கும் எனக்கு புகழ் வேணும் இதை வச்சு புகழ் அடைய முடியும் இத வச்சுக்கிட்டு பணம் வேணும் பணம் கிடைக்கும் இத வந்து சிரத்தையோட பூஜையா இத நீங்க பண்ணீங்கன்னா எதை கேட்டாலும் கொடுக்கற சாமர்த்தியம் மோஷத்துக்காக மட்டும் அப்ப மோக்ஷத்துக்காக இருக்கிறது என்ன பண்ண ஆத்மாவை அறியறதுக்கு மட்டும் தான் இதை பயன்படுத்தணும் வேற எந்த கருமத்திலையும் யூஸ் பண்ணக்கூடாது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி யாக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க பக்கத்துல ஒரு ரெஃபரன்ஸ் போட்டுங்க இது வந்து சாமி நீங்களா சொல்றீங்களா இல்ல சங்கரரா சொல்றாரா அப்படின்னா இல்ல இல்ல நம்ம வேதாந்தத்துக்கு நம்ம சனாதன தர்மத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு ஒன் மேன் ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு இருக்கு பிரம்மசூத்திரம் அப்படின்னு பேர் அது பிரம்மசூத்திரம்தான் ஒன் மேன் ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது அந்த அவர் என்ன பண்ணிருக்கார் ஒரு சூத்திரம் ஒன்று ஒரு அதிகரணம் ஒரு சாப்டர்ல எழுதுற ஒரு சின்ன சைடு போட்ட ஒரு டாபிக் 23 அந்த சூத்திரத்தில் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸலன்டான ஒரு விஷயம் சொல்லுது முன்னாடி காலத்தில் யாகம் லௌகீக கர்மத்தை எடுத்துக்காதீங்க பெரிய கர்மாவை எடுத்தா எல்லாமே வந்துடும் பெரிய கர்மா என்ன இந்த லோகத்திலே பெஸ்ட் கர்மா எது அப்படின்னா யாக கர்மா யாகம் தான் அக்னி ஃபயர்வல் தான் அப்ப முன்னாடி யாகம் நடக்கும்போது என்னன்னா மினிமம் ஒரு சிக்ஸ் டேஸ் கலந்துகன் இருந்து பரிவாரம் இருக்கும் கூட வந்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இருப்பாங்க ஊர் மக்கள்லாம் திரண்டு இருப்பாங்க ஒரு யாகம் நடக்குது அப்படின்னா அங்க வந்து ஒரு பிரவச்சன கர்த்தா வந்து என்ன பண்ணுவாரு என்ன பண்ணுவார் ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிப்பார் நியமம் வச்சிருக்கு முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வைவஸ்வத மனுவை பத்தி பேசணும் இரண்டாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா யம தர்ம ராஜாவை பத்தி பேசணும் மூணாவது நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனை பத்தி பேசணும் நாலாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவை பத்தி பேசணும் அஞ்சாவது நாள் வந்து பேசணும் அப்படின்னு வந்து புராணங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ வந்து பாத்தீங்கன்னா இந்தந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு ஒரு நியமம் வச்சிருக்கும் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த யாக காரியத்துல கதா எந்த காரணத்தை கொண்டும் இந்த உபனிஷதங்கள்ல வரக்கூடிய கேரக்டரை சொல்லக்கூடாது கதைய சொல்லக்கூடாதுன்னு நியமம் வச்சிருக்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நச்சிகேதோட கதை வருது உபனிஷத்துல கட்டோ உபனிஷத்துல சாந்தோக்கியத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா சத்தியகாமன் ஒரு பிரசித்தமான ஒரு சிஷ்யனை பத்தின கதை வருது உபகோசல்ற ஒரு ஆளை பத்தி கதை வருது பிரிருதாரண்யக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா யாக்யவல்யருக்கும் ஜனக்கருக்கும் இருக்கிற கதை வருது யாக்யவல்யருக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கும் இருக்கிற கதைகள் வருது நிறைய ஸ்டோரிஸ் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள் அநேக ஸ்டோரிஸோட சேர்ந்து சேர்ந்து இருக்கு அப்ப அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் உபனிஷத்துல இருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த யாக சொல்லலாமா யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் ஈவினிங் அப்ப என்ன அர்த்தம் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணும்போது சத்சங்கம் வந்து கருமத்தோட பார்ட் ஆயிடுது அந்த யாகத்துக்கு ஒரு பாட்டு வந்து பாத்தீங்கன்னா சத் சங்கம் கதா சொல்றதுன்னு அப்ப அந்த இடத்துல உபனிஷதங்களோட கதைகளை சொல்லக்கூடாது அப்படின்னு நியமம் வச்சிருக்கு ஏன் அப்படின்னா உபனிஷதங்கள்ல இருக்கக்கூடிய கதை கூட எதுக்கு அப்படின்னா ஞானத்தோட விஷயம் எப்படி குரு வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை உபதேசிக்கணும் எப்படி சிஷியன் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை பெறணும் கிரகணம் பண்ணணும்ன்ற விதிகள் அந்த கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்போ உபனிஷதத்துல இருக்கக்கூடிய கதைகளை கூட நீங்க எந்த இடத்திலையும் கண்ட இடத்திலையும் ஒரு கருமா போயிட்டு இருக்க இடத்துல ஒரு ரிச்சுவல் போயிட்டு இருக்க இடத்துல சொல்லக்கூடாது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்டா சொல்றாரு இந்த உபனிஷதங்களை எந்த இடத்திலையும் கருமத்திலையும் உபயோகப்படுத்தாதீங்க இப்ப நான் இருக்கேன் இந்த பாடம் எடுக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த உபனிஷத மந்திரங்களை பண்ணணும் ஈஸ்வரன் போயிட்டீங்கன்னா அவனுக்குன்னு இருக்கு நிறைய பாராயணம் இருக்கு அந்த இடத்துல போயிட்டு வந்து உபனிஷத்தை பாராயணம் பண்றேன் பண்ணாதீங்க ஒரு ஹோமம் நடந்துகிட்டு இருக்கு உபனிஷத்த பாராயணம் பண்றேன் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உபனிஷத்து வந்து ராஜா ராஜாவை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல சைட்ல கொண்டு போய் இணைக்க கூடாது இதுதான் ராஜா அப்போ ஒரு ராஜாவை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வைக்க முடியாது சிம்மாசனம் போட்டு அவரை உட்கார வைக்கணும் அவர்தான் அப்ப ஞானம் தான் மட்டும்தான் இந்த உபனிஷதங்களை யூஸ் பண்ணணும் சொல்லுங்கம்மா இப்போ இந்த சில விதிவிலக்கு நம்ம சொல்றோமா எப்பவுமே எக்ஸ்பிரஷன் எக்ஸன் இருக்குமே எல்லா விஷயங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா விதிவிலக்கு இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டோபனிஷத்து பாராயணம் பண்றதுன்றது உபனிஷத்துலயே சொல்லியிருக்கு கட்டோபனிஷத்தோட எண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இத வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துல பயன்படுத்துங்கன்னே சொல்லிருக்கு சார்த காலத்துல பயன்படுத்துங்கன்னே சொல்லியிருக்கு அப்போ தானே சொன்ன விஷயங்கள்ல பயன்படுத்தலாம் நான் இப்ப சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஹோமங்கள்லயோ பூஜையிலயே பயன்படுத்தாதீங்க இப்ப நீங்க கரெக்டா சொன்னீங்க கட்டோபனிஷத்து பாராயணம் சிரார்த்த காலத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னு உபனிஷத்தே சொல்லி இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல உபனிஷத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் ஸ்லோகமா இது இல்லாம ஸ்வரம் இல்லாம பிரயோகம் பண்ண முடியும் இப்ப நான் உங்களுக்கு உபனிஷத்து எல்லாமே ஸ்வரம் தான் இப்ப சொல்லி தரப்போறேன் அப்ப சொல்லலாம் ஞான பிரதானமா விசாரப்பிரதானமா சொல்லலாம் இப்ப வேதம் வந்து பாத்தீங்கன்னா சுரத்தோட இருக்கிற வேத மந்திரங்களை மட்டும்தான் ஸ்திரீகள் சொல்லக்கூடாது இல்ல இது ஒரு தனி சப்ஜெக்ட் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா யாருக்கு வந்து பையன் இல்லையோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மாட்டு பையன் தான் உங்க ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லா காரியமும் பண்ணணும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வேத மந்திரங்களை நீங்க சொல்லாம இருக்கணும் இதுக்கெல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்கு இத தனியா வச்சு இப்போதைக்கு நம்ம இதை பிரதானமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா விஷயம் இதுதான் எந்த கருமத்திலையும் போய் இந்த உபனிஷத்தை வந்து பிரயோகப்படுத்த கூடாது அப்ப என்ன பண்ணணும் உட்காந்து முறையா ஒரு குருநாதர்கிட்ட இருந்து இந்த உபநிஷதத்தை சிரவணம் பண்ணணும் ஏகாந்தமா இருந்துகிட்டு மனநம் பண்ணணும் சிந்தனம் பண்ணணும் இதுல சொன்ன ஆத்மாவா நான் இருக்கன்னு தியானம் பண்ணணும் இந்த சிரவணம் மனநம் நிதியா இது மூணுமே கருமா இல்லை அடையறதுக்காக நான் என்ன பண்றோம் அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பிரசித்தமான ஒரு இடம் தெரியும் அந்த பிரசித்தமான இடத்துல என்ன பண்ணாங்க முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு எந்த கருமா நடந்தாலும் சதுர்வேத பாராயணம் பாராயணம் பண்ணுவாங்க ஒரு ஒரு ஹோமம் நடக்குது யாகம் நடக்குது ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது இது மாதிரி எல்லாம் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சதுர்வேத பாராயணம் பண்ணுவாங்க வேத பாராயணம் பண்றது சூப்பர் விதியது அந்த இடத்துல வந்து உபனிஷத்து பாராயணம் பண்ணக்கூடாது நல்லா தெரிஞ்சுங்க வேத பாராயணம் பண்ணலாம் ஆனா வேதத்தோட எண்டில் இருக்கக்கூடிய உபனிஷத பாராயணத்தை பண்ணக்கூடாது ஆனா எனக்கு என்ன அப்படின்னா இப்ப நான் பாக்குறேன் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ஒரு பதினைஞ்சு வருஷமா ஒரு திடீர்னு ஒரு ட்ரெண்ட் வந்துருக்கு என்ன ட்ரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசு புதுசா ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறாங்க இந்த பெரியவங்க சொன்னதை எல்லாத்தையும் மீறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா ஒரு ஒருத்தருக்கு வந்து இந்த இது ஒரு கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சதுர்வேத பாராயணம் இவங்க பண்றாங்கன்னு ஒரு இது இன்விடேஷன்ல இருக்கு அது தசோபனிஷதத்தோட சங்கரபாஷ்யத்தை பாராயணம் அப்படின்னு கர்மத்துல போயிட்டு சங்கர பாஷியத்தை பாராயணம் பண்றது வந்து பாஷியம் உபனிஷத் பாராயணத்துக்கு வச்சுக்கிட்டு எதுக்கு எது பாராயணத்துக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ அப்ப நம்ம மனசுல வந்து இப்ப உபனிஷத்து படிக்க போறீங்க அதனால நான் இந்த மந்திரம் வந்து கைட் பண்ணிக்கிட்டே வருது இந்த உபனிஷதங்களை எந்த இடத்திலையும் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்த முடியாது ஏன் அப்படினா இந்த மந்திரங்கள் ஆத்மாவை பிரகாசப்படுத்துறது ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு புரிஞ்சுங்க இது மட்டும் இல்ல ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்லுவாச்சு புருஷ தந்திரம் வஸ்து தந்திரம் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கு ரெண்டு டெக்னிக்கலா டெக்னாலஜி புருஷ தந்திரம் வஸ்து தந்திரம் அப்படின்னு ரெண்டு இந்த புருஷ தந்திரம் அப்படின்னா என்ன புருஷ அதற்கு உட்பட்டது புருஷ தந்திரம் புருஷனுக்கு உட்பட்டது மனுஷனுக்கு உட்பட்டது என்ன பண்ணலாம் இந்த பேனாவை எடுத்து எழுதலாம் எழுதாம இருக்கலாம் படிக்கலாம் படிக்காம இருக்கலாம் தூங்கலாம் தூங்காம இருக்கலாம் வாக் பண்ணலாம் வாக் பண்ணாம இருக்கலாம் அப்போ எந்த கருமமாயிருந்தாலும் அந்த கருமம் ஒரு மனுஷனுக்கு அதீனமா இருக்கிறது உட்பட்டது கருமம் வந்து பார்த்தீங்கன்னா புருஷனுக்கு அதீனம் புருஷனை சார்ந்தது புரிஞ்சுங்க இதுக்கு பேர் புருஷ தந்திரம் அப்படின்னு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணா மாத்தி பண்ணலாம் கருமத்தை மாத்தி மாத்தி பண்ண முடியும் கருத்தும் அகர்த்தும் கருத்தும்தந்திரம் இருக்கு நல்லா புரிஞ்சுங்க இப்ப நான் பாடம் நான் கர்த்தாவா இருந்து பாடம் படிச்சு கொடுக்கறேன் அப்ப பாடம் படிக்கலாம் பாடம் படிக்காம இருக்கலாம் லீவ் விட்டுலாம் இல்லைன்னா வேற ஒரு சப்ஜெக்ட படிச்சு இந்த சுதந்திரம் எனக்கு இருக்கு நீங்க பாடம் கேட்கலாம் கேட்காம இருக்கலாம் வேற சுவாமி போய் பாடம் கேட்கலாம் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு அப்ப கர்த்தா வந்து கர்த்தாக்கு அதீனமா இருக்கிறது கருமம் அடிச்சாங்க அப்படின்னு பேரு கருமம் என்பது புருஷனுக்கு அதீனமானது அதுக்கு பேரு புருஷ தந்திரம் அதே நேரத்துல வஸ்து தந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு வஸ்து தந்திரம் என்ன அர்த்தம்னா இது பேனா நான் சொல்றேன் இது பேனா இதை பேனா இருக்கு அப்படின்னா நான் இல்ல இல்ல நான் இத வந்து வேற ஒன்னா பாப்பேன் பார்க்க முடியுமா வேற ஒன்னா பார்க்க முடியாது நேற்று ஒரு சின்ன வீடியோ ஒன்னு பார்த்தேன் ஒரு சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏ பிஎஸ்சி எழுதி கொடுத்துட்டாங்க ஆனா ஆவனான்னு எழுதிட்டாங்க அவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா அவன் வேற ஒரு இதை எழுதிட்டான் எழுதிட்டு டீச்சர்ட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இல்ல இல்ல இதுதான் ஆனான்றான் அவன் ர் சொல்றே சிரிப்பா வந்து என்னன்னா அந்த பையன் சின்ன பையன் அடம் பிடிக்கிறான் ஆனா இப்படிதான் இருக்கணும் எல்லாத்துக்கும் என்னது தமிழ் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஆனா அப்படின்னா அது அப்படிதான் இருக்கணும் அத நம்ம இஷ்டப்படி மாத்தலாம் முடியாது இல்ல இல்ல நான் ஆப்பிளை வந்து ஆரஞ்சா பாக்குறேன் ஆரஞ்ச வந்து ஆப்பிளா பார்க்க போறேன் அப்படின்னா ஏ ஆப்பிள் ஆப்பிள் தான் பாக்கணும் ஆரஞ்சு ஆரஞ்சா தான் பாக்கணும் மாத்தி எல்லாம் பார்க்க முடியாது புத்தகத்தை புஸ்தகமா தான் பார்க்கணும் இல்லை நான் புஸ்தகத்தை வந்து டேபிளா பாக்க போறேன் வந்து நான் புஸ்தகமா பாக்க போறேன் பார்க்க முடியுமா சாமி நாளையில நாளையில இருந்து உங்களை வந்து பாத்தீங்கன்னா நான் பரமஹம்சானந்தாவை பார்க்க போறது இல்லை நான் வந்து வேற ஒன்னா பார்க்க போறேன் அய்யோ நான் பரமஹம்சானந்தாவா தான் இருக்கேன் என்ன என்னதான் பாக்கணும் வேற ஒன்னா பார்க்க முடியாது அப்போ இதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஒரு வஸ்து அந்த புத்தகம் எல்லாத்துக்கும் தெரியும் இது புத்தகம் இது என்னப்பா இது லேப்டாப் இது செல்போன் எல்லாத்துக்கும் காமனா இருக்கா இதுல உங்களுக்கு சாய்ஸ் இருக்கா இல்லையா உங்களுக்கு சாய்ஸ் இல்ல அப்ப நல்லா தெரிஞ்சுங்க ஒரு வஸ்து அந்த வஸ்துவா இருக்கிறதுல நம்ம யாருக்கும் சாய்ஸ் இல்லவே இல்லை அது அதுவா இருக்கு கருமம் வந்து கருமம் வந்து பாத்தீங்கன்னா புருஷ தந்திரம் மனுஷனுக்கு அதீனமானது ஆனா வஸ்துன்றது அந்த ஒரு மேட்டர்ன்றது வந்து அதுக்கு அதீனமானது அது நமக்கு அதீனமானது இல்லை அது அதுவா இருக்கும் அதே மாதிரி சொல்லூடியது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம்னு சொல்லக்கூடியது ஆத்மான்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அது அதுவா இருக்கு அதுல சாய்ஸ் நமக்கு இல்ல அத வந்து நம்ம எந்த யூட்டிலை செய்யலாம் செய்யாம இருக்கலாம் அப்படிலாம் பண்ண முடியாது அது கருமத்துல கொண்டு வர முடியாது ஆத்மாவோட சொரூபம் என்னது நித்திய சுத்த புத்த முக்தம் சதா முக்தமா நித்தியமா சுத்தமா இருக்கிறது இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆத்மாவை அறியதான் செய்யணும் மொழிய ஆத்மாவை வேற ஒன்னா பண்ண முடியாது வேற ஒன்னா பார்க்க முடியாது அப்போ இந்த சாஸ்திரம் என்ன பண்ண போகுதுன்னு கேட்டீங்கன்னா உப்பநிஷதங்கள் என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த ஆத்மாவை நமக்கு என்னவா இருக்கோ அதுவா அது என்ன பண்ண போகுது நமக்கு பிரகாசப்படுத்தி காட்டப்போகுது ஆனா உப்பநிஷத இந்த கருமங்கள் ரிச்சுவல் பார்ட் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா அது நம்மளோட புருஷ தந்திரமா அதுல என்ன விதம் விதவிதமா மாத்திக்கலாம் பண்ணிக்கலாம் ஆத்மாவை இந்த லோக்கத்தில் இருக்கிற யாரும் நான் நான் நான்றத யாராலையும் மாற்ற முடியாது உகாண்டாவுக்கு போனாலும் அப்படிதான் ஒரு டிரைபல் ஏரியாவுக்கு போனாலும் அப்படிதான் எந்த இடத்துலையும் நான்றத யாராலையும் மாற்ற முடியாது அப்போ நானை பத்தி பிரகாஷம் பண்ணக்கூடிய மந்திரங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கருமத்திலையும் யூஸ் ஆகிறது இல்லை அது தேகம் இல்லாதது அப்ப என்ன பண்ணணும் நானை தெரிஞ்சிக்க போறோம் அந்த நானா நான் இருக்க அப்படின்னு தெரிஞ்சுக்க போனோம் அதனாலதான் முக்தியானது சம்பவிக்க போகுது அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாணை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த உபனிஷதோ யூஸ் பண்ணணும் அப்போ ஃபுல்லா வச்சுங்க எந்த உபனிஷத்து எடுத்தாலும் அந்த உபனிஷதங்களை கண்ட இடத்துல யூஸ் பண்ணிடாரு ஃபஸ்ட் நியமம் வச்சுங்க ஒரு ஒரு செலிபிரேஷன் ஒரு இப்ப வந்து ஒரு இன்னொரு பிரச்சனையம் போயிட்டு இருக்கு பாஷ்ய பாராயணம் அப்படின்னு ஒரு பெரிய குரூப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாஷ்ய பண்ணலாமா அப்படின்னா ஒரு சுவாமிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சதாபிஷேகம் பர்த்டே ஃபங்க்ஷன் உம் பர்த்டே நடக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உப்பனிசத்து பாராயணம் தலையில அடிச்சு பாவிகளை இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டான்ஸ் போடுறதுக்கு பதில நம்ம என்ன பண்ணுவோம் சாதாரண லோக்கல்லாம் ஒரு பர்தே ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுவோம் ஆடியோ போட்டுவிட்டு ஒரு டான்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப என்ன ஆய்ச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லவங்களா இருக்கிறதுனால ஓ டான்ஸ் போடக்கூடாது அப்ப என்ன பண்ணலாம் ஒரு உபனிஷத் பாராயணத்தை நாலு பேரை கூப்பிட்டு வந்து உபனிஷத் பாராயணம் பண்ணு அப்படின்னு உபனிஷத் பாராயணம் பண்ணக்கூடாது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட ஒரே எய்ம் என்ன அப்படின்னா இந்த உபனிஷதத்தோட ஒரே எய்ம் உபனிஷதங்கள் எல்லாமே எதுக்காக அப்படின்னா ஞானத்துக்காக மட்டும்தான் மனசில் புரிஞ்சுக்கிறது ஏன் மோக் மட்டும்தான் இந்த மந்திரத்தை பயன்படுத்தணும் இந்த மந்திரங்கள் இந்த உபரிஷதங்கள் கருமங்களில் விநியோகிக்கப்படக்கூடியவை இல்லை என்பது அந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னது ரொம்ப ரொம்ப சூட்டபிள் தான் பொருத்தம் தான் அப்படின்னு சங்கரன் என்ன பண்ற சொல்லி முடிக்கிறார் இத புரிஞ்சுங்க இத கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க ஏதாவது ஓம் சாந்தி ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் நான் சொல்லிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இது இந்த இந்த உபனிஷதங்களை இந்த ஈஷாவாசி உபனிஷத்தை என்ன பண்ண போகுது ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன பண்ணது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் சொல்ல போகுது என்ன என்ன ஒவ்வொன்னா டீடைல் டீடைலா பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உபனிஷத்தை என்ன பண்ண போறோம்னு இப்போ ஒரு ஒரு சின்ன பாட் நம்ம தெரிஞ்சிருக்கோம் ஆயிடுச்சா இது மாதிரி கைட்லைன் பண்ணிக்கிட்டே வரப்போது இந்த கைட்லை வச்சுக்கிட்டுதான் இந்த ரூல்ஸை வச்சுக்கிட்டுதான் நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறோம் அதனால இது விதிகள் இதெல்லாம் ஆயிடுச்சா